ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் புராணங்கள் என்கிற தலைப்பிலே கருட புராணமானது ஜீவகதியை காண்பிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துன்னு வரும் கருடஸ்வாமி பகவானிடத்தில் கேட்பதாகவும் भगवान கருடசுவாமிக்கு பதில் சொல்கிற வியாஜத்தினாலே நம் அனைவருக்கும் ஒவ்வொரு ஜீவகத்தியையும் காண்பிக்கிறார் என்கிறதையும் கருட புராணம் நமக்கு சொல்வதுங்கிறதையும் பார்க்கிறோம் அதில் நடுவில் கருடசுவாமி அங்காங்க நிறைய கேள்விகள் கேட்கிறார் சந்தேகமாக அந்த சந்தேகங்களுக்கு பதிலாக பகவான் சொல்லிண்டு வர்ற பொழுது திஷ்டந்தி கேனைவ குலம் பலம் பயஹா அப்படின்னு கேட்கிறார் கருடசுவாமி இந்த உலகத்தில் வாழ்ந்து முடித்த பிறகு ஒவ்வொரு ஜீவனும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலம் புண்ணிய பாபங்களை அனுபவித்த பிறகு அவன் பிறக்கக்கூடியதான இடம் குடும்பம் குலம் அவன் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதான ஆயுஷ்காலம் அவனுடைய ஆரோக்கியம் இவைகளெல்லாம் எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிக்கப்படுறது அப்படின்னு கேட்கிறார் கருடசாமி மேலும் நீங்கள் இதுவரையிலும் எனக்கு சொல்லிண்டு வந்ததில் சுக்ருத பிரபாவேன ஸ்வர்கோ நானாவிதோன்று நாம் போகா சௌக்கியானி ரூபஞ்ச பலம் புத்தி பராக்கிரமஹா அவனவனுடைய புண்ணிய புண்ணியத்தை அனுசரித்து அவனுக்கு சௌக்கியம் ஏற்படுறது அவனுடைய ரூபமானது கிடைக்கிறது அதாவது அவனுடைய உருவமானது கிடைக்கிறது அவனுடைய கிடைத்த அந்த உருவத்திற்கு ஆரோக்கியமானது கிடைக்கிறது அவனுடைய புத்தி அதற்கு தகுந்தாற்போல் வேலை செய்கிறது அதற்கு தகுந்தாற்போல் அவனுடைய ஆயுஷ்காலம் தீர்மானிக்கிறது என்கிறத நான் தங்களால் முன்னரே சொல்லப்பட்டு கேட்டிருக்கேன் சத்தியம் புண்ணியவதாம் தேவ ஜாயத்தேத்ர சத்யம் சத்யம் புனசத்தியம் வேதவாக்கியம் நச்சானியதா பகவானான உங்களுடைய வாக்கியம் ஒவ்வொன்றும் கட்டாயம் பலிக்கும் கட்டாயம் சத்தியமான விஷயம் என்கிறதில் எனக்கு சந்தேகம் இல்லை தர்மோஜயி நாதர்ம சத்யம் ஜெயதி நானிருத்தம் க்ஷமாஜயதி ந கிரோதா விஷ்ணுர்ஜயதி நாசுரா தர்மம்தான் ஜெயிக்கும் தர்மம் தர்மம்தான் நமக்கு நல்லவைகளை கொடுக்கும் அதர்மமானது கொடுக்காது சத்தியம் ஜயத்தின் அன்றிர்த்தம் உண்மைதான் எப்பொழுதும் எப்பொழுதும் நிலைக்கும் அன்றிர்த்தம் பொய்யானது நிலைக்காது இவைகளெல்லாம் நான் நன்றாக புரிஞ்சுட்ருக்கேன் இருந்தாலும் தத்வத் சத்தியம் மயாஜ்ஞாத்தம் சுகிருதா சோபனம் பவேது யோத் தமம் புண்ணியம் தோத்ஷ்டரோ நராகமிச்சாமி ஜாயன் பாபினோயா ஏன்கர்மவிக்க நியமபா்வேது அப்படி புண்ணிய கர்மா பாபகர்மான ரெண்டு விதமாக இருக்கு புண்ணியம் மண்டவன் தீர்காயுஷாக இருக்கான் அவனுடைய கடைசி காலம் நல்ல முறையில் இருக்கு நல்ல உலகம் கிடைக்கிறது பிறகு நல்ல பிறவியை அடையிறான் என்று ஒரு பொதுவாக சொல்லப்படுறது பாபம் படினவன் துக்கப்படுறான் கடைசி காலம் ரொம்ப துக்கமாக அமையிறது அடுத்த பிறவியும் துக்கமான பிறவி கிடைக்கிறது கஷ்டப்படுற ஒரு பிறவியை அடையிறான் என்கிறது பொதுவாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த இரண்டு விதங்களிலேயே அனைவருடைய ஆயுஷ்காலமும் இல்லை நான் பார்த்த வரையிலும் இந்த வேறுபாட்டிற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன் யாம்யாம்யோனி மவாப்னோதி யதாரூப ஜாயத்தே தன்மேவதரஸ்ரேஷ்டா சமாசே நாபி காங்க்ஷிதம் புண்ணியம் பண்ணுறவர்கள்லாம் ஒரே பெருவையை அடைகிறார்களா அப்படின்னா இல்லை பாபம் செய்தவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி பிரிவையை அடைகிறார்களால்னு இல்லை அதிலே வேறுபாடுகள் நிறைய காண் காணப்படுறது இவைகளுக்கு என்ன புண்ணிய கர்மா காரணம் எந்த பாபகர்மா காரணம் அப்படிங்கறத இந்த விஷயமாக எனக்கு விரிவாக பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறார் கருடசுவாமி இப்படி கேட்ட கருடசுவாமிக்கு பதில் சொல்கிறதாகவே மூன்று அத்தியாயங்கள் பகவான் பேசுகிறார் கச்சந்தி மார்க்கேன சுதுஸ்தரேன விதாதிர நிஷ்பாதித வர்தனிஸ்திதாக ஸ்ருத்வாத்த தேவோ கருடம் தொவோச்சது ஸ்மிருத்வா வப்புஹூ கர்மபயஞ்ச ரூபம் பகவான் ஒரு நிமிஷம் மெளனமாக இருந்தார் பிறகு கருடசுவாமி கேட்ட கேள்வியை மனதிற்குள் வாங்கி கொண்டு ஸ்மிருத்வா வப்புஹூ கர்மபயஞ்ச ரூபம் நினச்சி பார்த்தார் அப்படி நினச்சி பார்த்து ரொம்ப யோஜனை பண்ணி சொல்ல வேண்டிய பதில் இது கருடசுவாமியை பார்த்தால் பயந்து நிற்கிற ஏன்னா இவைகள்லாம் நம்முடைய புத்திக்கு எட்டாத விஷயமாக இருக்கே இதை நாம் தெரிந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலும் பயம் அதிகமாக இருக்குது அப்படி பயந்து நிற்கக்கூடியதான கருடசுவாமியை பார்த்து சிருஷ்டாதரா சராச்சரம் ஜகது சயேன சஸ்தா விஹிதோ யமோ விபு இந்த ஜகத்தையே சிருஷ்டி செய்தவர் இந்த ஜகத்தையே பாலனம் பண்ணுறவர் அனைத்துக்கும் காரணமாக பகவானே இருந்தும் கூட அந்த பகவானுக்கே ஒரு நிமிஷம் யோஜனை செய்யும்படியாக வந்தது ஏன்னா சஸ்தா விஹிதோ யமோவிபுகோ இதை நடத்துபவர் யாருன்னா யமன் தான் யமனுடைய கையில் இந்த உலகத்தை கொடுத்தாச்சு புண்ணியம் பாபத்தை அனுசரித்தும் அந்த புண்ணியபாபங்களுடைய சூக்ஷ்மத்தை அனுசரித்தும் நீ இந்த உலகத்தை நடத்த வேண்டியது அப்படின்னு எமனிடத்தில் கொடுத்தாச்சு இதை எப்படி யமன் நடத்துகிறான் என்கிற விஷயம் பகவானுக்கு தெரியும் இருந்தும் இதை எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு பகவானே ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணி பிறகு பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அந்த அத்தியாயம் ஆரம்பமாகிறது அப்படி பகவான் அதில் சொல்லிண்டு வர்ற பொழுது தர்மா காமம்ோயம் அன்யம் ரித்தீயம் யமாமினா அங்குஷசமே சிறவ் தேகம் ஸ்வரம் ஸ்வந்திரம் கிரகீத்தருதே புனே சுப்புஜேஸ் பூஜா பிதேவ் மோகான் நச்சேஷ்டம் நச்ச புத்திர சந்ததி என்ன சொல்கிறாரு பகவான்ண்ணா கருடா நீ கேட்ட கேள்வி அனைத்துக்கும் நான் இதுவரையிலும் பதில் சுருண்டு வந்தேன் இப்போது நீ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி நீ நல்லா நன்றாக மனதில் வாங்கிக்கணும் இதுவரையிலும் ஸ்ராத்தம் தர்ப்பணம் முதலான இந்த பித்திருக்காரியங்கள் இவைகள் அவனவன் தனக்காக செய்துக்கிறானா மற்றவர்களுக்காக செய்கிறானா என்கிறத நான் விரிவாக இதுவரையிலும் சொல்லியிருக்கேன் மேலும் இந்த ஸ்ராத்தம் முதலான பிதிருக்கர்மாக்கள் எங்கே எப்படிப்பட்ட ஜென்மால் எடுத்திருந்தாலும் அங்கே அந்த பிதர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துறது அப்படிங்கிறதையும் நான் நிறைய உதாகரணங்களோடு காண்பிச்சிருக்கேன் ஒருவன் இறந்தவுடனே பிதலோகத்துக்கு போகிறதில்லை அதற்கு இடைப்பட்ட காலம் நிறைய இருக்கு அது விஷயமாக நான் உனக்கு சொல்கிறேன் கேழு அப்படின்னு பகவான் கருடசுவாமியை கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆரம்பிக்கிறார் மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்